ேந்திரைப்பூத்திரீங்கயிராப்பமாயம் <coughs> மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் நன்கு வணங்கி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மிக அழகாக சம்ஸ்கிருத பாஷையில் வரவேற்புரையை நிகழ்த்தினார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் குருவருளால் வருடந்தோறும் ஸ்ரீ மாதவன் அவர்கள் இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவத்திலே சத்விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் தருகிறார் நானும் மிகவும் மகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் நான் அறிந்துள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த முறை அந்த ஞான வேள்வி முடிஞ்சு நடக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது நான் இந்த ஐந்து நாட்கள் பேசக்கூடிய விஷயமெல்லாம் ஏற்கனவே சாஸ்திரங்களில் நல்ல ஓரளவுக்காவது பரிச்சயமெல்லாம் இருக்கணும் இருந்தாலும் எவ்வளவு தூரம் நன்றாக புரிய வைக்க முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் முயற்சிக்கிறேன் குரலும் கீதையும் பேசுகிறது வேறு திருமந்திரம் பேசுகிறது வேறு ஆச்சாரியானோடய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறது வேறு அதில் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியக்கூடும் தெரியாமல் சொல்கிறதுக்கு முடியுமான்னு பார்க்குறேன் பார்ப்போம் இந்த இந்த உபன்யாசம் இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆதிசங்கரருடைய ஒரு பிறந்த தின நினைவாக நடத்தப்படுகிறது அவதார தினம் சொல்லுவோம் பிறந்த தினம் சொல்லக்கூடாது அவதார தினத்தை முன்னிட்டு நிகழ்த்தப்படுவது ஆதிசங்கர பற்றி சிலர் அறிந்திருப்பார்கள் பலர் எவ்வாறு அறிந்திருப்பார்கள் என்று தெளிவாக தெரியாது நாங்களாம் சிறுவயதில் ஊரில் சங்கர ஜெயந்தி எல்லாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம் அப்போல்லாம் எங்களுக்கு சங்கராச்சாரியாரோட மகிமை என்னன்னு தெரியாது ஒருத்தர் பாடம் படிப்பார் தேசே காலடி நாமனி கேரள தரா சோபாகரே சத்துஜாத்து அதெல்லாம் சொல்லுவார் அப்படி கேட்டிருக்கோம் நிறைய நிறைய பாஷ்ய பாராயணங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் ஒரு ஆதிசங்கரர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது ஒன்றும் விவேகத்தோடு பூஜை பண்ணியிருப்போமான்னு தெரியாது ஆனால் ஏதோ மகத்வம் இருக்குங்கிறது தெரியுமே தவிர தெளிவாக தெரியாது ஆனால் காலப்போக்கில் நமக்கு நிறைய வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைச்சதுனால ஆச்சாரியருடைய மகிமையை சொல்லி மாளாது சுரேஸ்வராச்சாரியாரெல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள் ஆச்சாரியாருடைய பிரபாவங்களையெல்லாம் மகிமையெல்லாம் சங்கராச்சாரியாருடைய மகிமையை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கிரந்தங்களையெல்லாம் ஆழமாக படித்தாதான் அவருடைய மகிமை பிரபாவம் நமக்கு புரியும் இல்லைன்னா சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது இருந்தாலும் அதை எடுத்து சொல்கிறதன் மூலமாக ஒருவாறு நாம் விளங்க வைக்கலாம் ஆச்சாரியர்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய அவருடைய மகிமைகளை சொல்கிறோம் என்ன சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டதாக இருக்கிறதுனால சங்கராச்சாரியரை பற்றி கொஞ்சம் சொல்லத்தான் வேணும் எப்பொழுதுமே புது முகங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அந்த புது முகங்களை மனதிலே கொண்டு இந்த கருத்தை சொல்லுகிறேன் ஆதிசங்கரர் பரமேஸ்வரனுடைய அவதாரமாக நன்கு போற்றப்படுபவர் சிறுவயதிலேயே எல்லா சாஸ்திரங்களுடைய விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு முப்பத்தி வயதிற்குள்ளாக அவர் செய்திருக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்தா பிரமிக்கிறதுக்கு மேலேயும் போ என்ன பண்ண முடியாது தெரிய தெரியாது அஷ்ட வருஷ சதுர்வேதினே நமஹா எட்டு வயசில் நாலு வேதம் தெரிஞ்சு விட்டாருங்கிறார் துவாதசாக்கில சாஸ்திர விதே நமகா பன்னெண்டு வயசில் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சு விட்டாருன்னு படிக்கிறோம் சிறு வயதுலேயே சந்யாச ஆசிரம ஸ்வீக்காரம் பண்ணி முதல்ல அங்கே பூர்ணா நதியிலேயே பண்ணி கொண்டு அப்புறம் கோவிந்த பகவத் பாதாச்சாரியரிடம் சென்று அவரிடம் பாடங்களையெல்லாம் சம்பிரதாயத்துக்கு வழிகாட்டுறதுக்காக பயின்ற மாதிரி பயின்று அதற்கு பிறகு பாஷ்யங்களெல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் தொடங்கி எல்லாவற்றுக்கும் உரைகளெல்லாம் எழுதி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் என்ன உபனிஷதங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பிரம்மசூத்திர பாஷ்யம் உபனிஷத் வியாக்கியானம் கீதா வியாக்கியானம் அப்புறம் நிறைய பண்டித்தர்களோட வாதம் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறது அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறது அப்புறம் துர்மதங்களையெல்லாம் தப்பான மதங்களையெல்லாம் கண்டனம் பண்ணி எது வாஸ்தவமான மதமோ அந்த மதத்தை நன்றாக நிர்தாரணம் பண்ணின பெரிய மகானுபாவர் நம்மளால் அவருடைய பெருமையை நினைக்கிறதுக்கு முடியாது நினச்சி பார்த்தா போயிட்டே இருக்கும் இப்போ கொஞ்ச நாள் நான் பிருகதாரண்ய உபரிஷத் வியாக்கியானங்கள் எல்லாம் தனியாக வாசிச்சுன்ட்ருக்கேன் புத்தகத்தை திறந்தா வைக்க மனது வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரில நிறைய விவகாரத்தை வேறு எழுத்து போட்டுருக்கோம் ஆகையனால இந்த இது பாஷ்யத்தை படிக்கிறது இதை விட்டு விட்டு நமக்கு என்ன வேண்டிகிட்டு இருக்குது மற்ற வேலைன்னு தோன்று தோன்றுகிறது ஆனால் சன்னியாசாஸ்திரமே அதுக்கு தான் இந்த வாழ்க்கையே சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு தான் ஆனாலும் இந்த உலகத்தில் நம்ம காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்குற போது இதிலேயே மூழ்கி போயிடக்கூடாதா நம்ம இதை போய் எடுத்து சொல்கிறது கூட ரெண்டாவதாக தான் தோன்றுகிறது அப்படி படிச்சுட்டே இருக்கணும் போல் ஆசையாக பிருகதாரண கோபத்திலெல்லாம் அவருடைய பிரஜா மேதா விலாசங்களை எல்லாம் வாக்காள வர்ணிக்க முடியாது வித்வஜன பரிசிரமம் அப்படின்னு ஒரு ஒரு சூக்தி சொல்லுவார்கள் பெரிய வருஷம் அறிவாளிக்குத்தான் தெரியும் மற்றொரு அறிவாளி படுற சிரமம் வித்வான் அடுத்த நான் சொல்ல மாட்டேன் வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம் வித்வானுக்குத்தான் தெரியும் மற்றொரு வித்வானுடைய பரிசிரமங்கள்லாம் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் விளக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிரமிக்காமல் இருக்கவே முடியாது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளால் முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் அவரோட கிரந்தங்களை படிக்கலாம் அவர் சொன்னபடி எவ்வளவு தூரம் தர்மாச்சாரம் எவ்வளோ தூரம்னா என்ன முடிஞ்ச வரைக்கும்னு அர்த்தம் எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் தர்மானுஷ்டானத்தை பண்ணுறது அவர் சொன்ன மாதிரி வழியில் போகணும் அதனால் தான் அவருக்கு பேரே ஷங்கரஹா மங்களம் ஆனந்தம் சுகம் கரஹான்னா கொடுக்கிறவர்னு அர்த்தம் அதனால் ஷம் கரோத்தி தி சங்கரஹா லோகத்துக்கெல்லாம் அதனால தான் என்ன சொல்கிறோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவதம் லோகசங்கரம் சங்கரம் நமாமி சங்கரரை நமஸ்காரம் பண்ணுறேன் எப்பேற்பட்ட சங்கரரை நமஸ்காரம் பண்ணுறேன் லோகசங்கரம் நமஸ்கரம் நமஸ்கரோமி நமாமி உலகத்துக்கெல்லாம் நன்மை புரிந்த அந்த சங்கராச்சாரியாரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இது எப்படி உப உலகத்துக்கு நன்மை புரிந்தார்னா எல்லாம் இதெல்லாம் தான் இந்த அறிவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நாட்டில் ஓச்சது அவர் தான் ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது அதுக்கப்புறமும் நிறைய முளைக்கத்தான் செய்கிறது எத்தனையோ சங்கராச்சாரியம் வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்த காலத்தில் தான் சர்வஜ பீட்டம் ஏறுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை இப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் எந்த வேணாலும் புத்தகத்தை போடலாம் எப்படி வேணாலும் இருக்குது ஜனங்களும் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறார்கள் ஆனால் வந்து எவ்வளவு தூரம் தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம் ஆனால் ஆதிசங்கரருடைய கிரந்தங்களை ஸ்ரத்தாபக்தியோடு படிக்கிற போது தான் தெரியும் எவ்வளவு தப்பான அபிப்பிராயங்கள் சமுதாயத்தில் உலவிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம அதை கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய மதங்களெல்லாம் பார்த்தா நன்றாக தெரியும் அவரோட ஒரு அர்ச்சனையில வருகிறது தி சப்ததி மத உச்சேத்ரே நமகா எழுபத்தி ரெண்டு தப்பான மதங்களை மத உச்சேத்திரே நமஹா அவரேதான் சொன்னார் புதஜனகி வாத பரித்தெஜிதான் சொன்னவர் தான் ஆனா அது வந்து அவரோட அவருக்கு இல்லது ஏன்னா அவர் அப்படி எல்லாம் பெரிய லெவலில் பண்ணலன்னு சொன்ன இன்றைக்கெல்லாம் வந்து அந்த அந்த மதங்களெல்லாம் தப்பான அபிப்பிராயத்தை நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கும் நிறைய சொல்லலாம் நம்ம டெக்ஸ்ட்டை படிக்கணும் இருந்தாலும் சங்கராச்சாரியாருடைய மகிமையை நினைச்சா நமக்கு ரொம்ப க்ஷேமம் ஏற்படும் மகான்களை வந்து நினைக்கிறதுனால நம்ம மனசு சுத்தமாகும் புண்ணி புனிதமடையும் அவர்களை பாஹியமாக விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறதுனால சரீரம் பவித்திரமாகும் அவருடைய அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசினா வாக்கு பவித்திரமாகும் அதனால் அவருடைய சுரூபத்தை நம்ம திருமந்திரத்தில் படித்தோம் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே தெளிவு பிறக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆனால் அது முறையாக வேற படிக்கணும் சங்கராச்சாரியாரோட கிரந்தங்களை படிக்கிறதும் சம்பிரதாயமாக படிக்கணும் அவரே நிறைய இடங்களில் சொல்கிறார் சம்பிரதாயம் தெரியாமல் படிக்காதே சம்பிரதாயம் தெரியாமல் படிச்சையானா அது சரி வராது அதில் அசம்பிரதாய் மூர்க்கவது உபேக்ஷணீயா அப்படிங்கிறார் பதிமூணாவது அத்தியாயத்தில் சங்கராச்சாரியர் பகவத்கீதை பதிமூணாவது அத்தியாயத்தில் க்ஷேத்திரச்சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதங்கிற பதத்துக்கு வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு ஏவம் மன்னியசே ஏவம் மன்ன அந்யாம்ஸ்ட போதயத்தி ஏவம் புத்தியத்தை அந்யாம்ஸ்ட போதயத்தி சா பண்டித அப்பசதா திட்டார் அப்படி தப்பா சாஸ்திரத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு சொல்றத வந்து ரொம்ப இது பண்ணுறது ஆனால் எதுக்கு எது சொல்கிறாருன்னா கருணையோடு தான் சொல்கிறேன் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது ஏன்னா புரிஞ்சுக்கிறதுல தப்பு ஏற்பட்டால் அப்புறம் எல்லாத்துலேயும் தப்பு வந்துடும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் புரிஞ்சுன் தோஷம் இருந்தால் அப்புறம் எல்லாத்துலேயுமே தோஷம் வந்துடும் ஆகையினால் அது ரொம்ப கவனமாக பல இடங்களில் சொல்லுகிறார் ஆச்சாரியார் அது வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் அவருடைய ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அவருக்கு வேதம் நன்றாக தெரியும் ஸ்மிருதி நன்றாக தெரியும் புராணங்களெல்லாம் தெரியும் அத்தனையும் அவரிடத்துல இருக்குது கருணாலயம் கருணையின் இருப்பிடம் அது உலகத்துக்கெல்லாம் வழங்கியிருக்கார் எத்தனையோ கிரந்தரூபங்களில் வழங்கியிருக்கிறார் ஆக நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்னு சொல்லி சங்கராச்சாரியாருடைய பெருமையை நாம் ரொம்ப நினச்சி பார்க்குறோம் அதை வந்து வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொன்னாலும் கொஞ்சமாவது அதை நினச்சி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அவர் எத்தனையோ வேதாந்த கிரந்தங்களெல்லாம் எழுதியிருந்தாலும் பக்தி கிரந்தங்களும் நிறைய எழுதியிருக்கார் ஆக சகுணபரமான கிரந்தங்களும் நிறைய உண்டு நிர்குணபரமான கிரந்தங்களும் நிறைய உண்டு நம்ம அடுத்த படிக்க வரோம் சங்கராச்சாரியரோட பெருமையை பற்றி சொல்கிறோம் ஆனால் சங்கராச்சாரியார் வந்து வேதாந்த சித்தாந்தம் பண்ணுறதை ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்கார் உபநிஷத்துக்களுடைய பரம தாற்பயம் என்ன சொல்ல போனால் வேதத்தோட பரம தாத்பரியம் என்ன வேதத்தோட பரம தாற்பயம் பிரம்ம ஜானத்தை அடையிறது தான் பிரம்ம ஜானத்தை வேதத்தினுடைய பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது தான் மோட்சம் அடையிறது வேதத்தினுடைய தாத்பரியம் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஈஷாவாச மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் அவருடைய வியாக்கியானங்களை படிக்கிற போதே தெரியும் அவர் கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள வித்தியாசங்களைத்தான் நிறைய சொல்கிறார் அவரோட அவருக்கு முன்னால் இருக்கிற அதிகாரிகளையே நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அவர் எந்த அதிகாரியை பார்த்து பேசுகிறாருங்கிறதே ரொம்ப முக்கியம் ஆதிசங்கரர் எந்த அதிகாரியை பார்த்து பேசுகிறார்னு சொன்னால் பெரும்பாலும் அவருடைய வியாக்கியானங்களில் பார்க்கும் பொழுது வேதத்தை அத்தியனம் பண்ணி கர்மானுஷ்டானங்களை எல்லாம் தர்மமாக பண்ணின் இருக்கிறவனை பார்த்து தான் நிறைய பேசுகிறார் அதர்மாச்சரணம் பண்ணுறவனை எல்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது தர்மத்தில் தலை சிறந்து தர்மானுஷ்டானங்களை ஒழுங்காக இருக்கக்கூடிய உத்தமமான வைதிகனை பார்த்து தான் பேசுகிறார் அவர் சங்கராச்சாரியார் அவர்களிடத்தில் சொல்கிறார் நான் கர்மனா பிரஜையா தனே ந நம்ம தர்மத்தை ஆரம்பிக்கல நிறைய பேர் எப்படி போய் சொல்றது பப்ளிக்கில் போய் பொதுமக்கள் இடத்துல போய் எப்படி சொல்றது நிறைய ஜனங்கள் தர்மாச்சரணத்துக்கே வரலை நிறைய பேர் வந்து அதர்மாச்சரணம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு தர்மாச்சரணத்துக்கே வரலை அதர்மாச்சரணத்துல இருந்து தர்மாச்சரணம் பண்ணிட்டு இருக்கிற தர்மாச்சாரத்தினாலேயே நமக்கு பூர்ணத்துவம் வரும் நினைக்கிறவனை ஆதிசங்கரம் ஒழுக்கம் பண்பாடு மோக் அடைஞ்சுடலாம் அப்ப அவரோட அவரோட அதிகாரி யாருன்னு புரியறது இல்ல யார பார்த்து அவர் பேசுறாருங்கிறது புரியணும் புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிற போது நமக்கு ஒண்ணு நன்றாக தெரியும் அவர் வந்து பேசக்கூடிய ஆளே முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் அவர் அந்த அதிகாரி கேட்குறானே ஸ்ரோதா கேட்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் தர்மத்தை நன்றாக அனுஷ்டிக்கக்கூடியவனை பார்த்து தர்மத்தினால் பூர்ணத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப தாங்கவே முடியாது சாதாரண வேணால் இப்போ நம்ம தேசத்துக்கு தேவை வந்து என்னது இப்போது பப்ளிக்கில் தர்மந்தான் தேவை தர்மமே தகராறுல இருக்கு தர்மமே தகராறுல இருக்கிற பகுது அவர் தர்மத்தினால பூர்ணத்துவம் வராதுன்னு ஆச்சாரியார் சொல்கிற உபதேசம் சர்வ தர்மான் பரித்தேஜ்ய தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் பட்டனீயம் கிம் வேண்டியிருக்கு கிம் போத்தவ்யம் கிம் அபோத்தவியம் கிம் கர்த்தவியம் ரெண்டும் கிடையாதுங்கிறார் சதாசிவிரமேந்திர அதாவது விதியும் கிடையாது நிஷேதமும் கிடையாது அப்போனா என்ன எச்சேஷ்டாச்சாரம்னு அர்த்தம் கிடையாது உடனே நமக்கு நம்ம கன்க்ளூஷன் என்னென்னா எச்சேஷ்டாச்சாரம் கிடையாது அதாவது இஷ்டாச்சாரமும் கிடையாது தர்மாச்சாரமும் கிடையாது ரெண்டும் கிடந்தது நிலையத்தான் விஷயத்தான் அவர் அதிகமாக பேசுறார் ஆனால் அதே சமயம் வந்து தர்மத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கணுங்கிறதையும் சொல்கிறதுக்கு தயங்குற தய தவறுறதே கிடையாது அதனால் அவருடைய புத்தி சூக்மத்தினுடைய லெவல் நமக்கு தெளிவாக புரியணும் அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கோ அதனால் வந்து சங்கராச்சாரியார் தர்மத்தையே விட்டுவிட்டார்னு அர்த்தம் நான் சொல்லலை தர்மம் ரொம்ப ரொம்ப அவசியம் தர்மத்தை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தர்மத்தினால் பூர்ணத்துவம் கிடையாது ஏன்னா பூர்ணத்துவம் வர்றது கிடையாது இது ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப சொல்ல தர்ம பூர்ணத்துவங்கிறது ஒரு ஒரு அடையக்கூடிய விஷயம் கிடையாது முழுமை நிறைவு என்பது அடையப்படுவதன்று அது உணர்ந்து கொள்ளப்படுவது யாண்டும் இருப்பது அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் நான் பல இங்கே சொற்பொழிவுகளில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் மற்ற ஆச்சாரியர்கள் மோக்ஷத்தை மோக்த்துக்கு சாதனம் சொல்கிறதுக்கும் சங்கராச்சாரியார் மோக்ஷத்துக்கு சாதனம் சொல்கிறதுக்கும் அஜகஜாந்தர பேதம் இருக்கிறது மற்ற ஆச்சாரியர்கள்லாம் வந்து மோட்சத்துக்கு சாதனம்னு அவர்கள் சொல்கிறது ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணுறது பூஜையை பண்ணுறது பக்தி பண்ணுறது பக்தியினால் முக்தி கிடைக்கும் வார்த்தை இது இக்கு அதுவும் இக்குத்தி அதனால இது பக்தி அது முக்தி அவ பக்தியினால முக்தி கிடைக்கும் அதெல்லாம் நம்ம சாதாரண சொல்றோம் தப்பு கிடையாது ஆனால் சங்கராச்சாரியார் வந்து முக்தி என்பது அடையப்படுவது அன்று தெளிவாக சொல்லிடுறார் முக்தி என்பது அடையப்படுவது அன்று அது அறிந்து கொள்ளப்படுவது முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது அது அடையப்படுவது அன்று ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது மோக்ஷங்கிறது அடையப்படுறதாகவே சங்கராச்சாரியார் சொல்கிறதே கிடையாது முதல்ல மோட்சத்தை நன்னா புரிஞ்சுக்கோங்கோ மோக்ஷங்கிறது என்ன தமிழில் கூட அந்த சொன்ன அன்னைக்கு அங்கே வகுப்பில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அங்கேருந்து வந்திருப்பீர்கள் மோக்ஷங்கிற தாத்துவுக்கே சம்ஸ்கிருதத்தில் வந்து விட்டு விடுறதுன்னு அர்த்தம் தான் தியாகம்தான் அர்த்தம் அதுக்கு மோக்ஷங்கிற தாத்துவுக்கே தியாகம்னு தான் அர்த்தம் தமிழ்லேயும் கூட வீடுங்கிறது விடுங்கிறதுடைய நீட்டந்தானா வீடு விடு அப்படிங்கிறதுனுடைய நீட்டந்தான் வீடு ஆகவே விடு என்பது வீடு என்று மாறியது அப்படின்னு இலக்கண விளக்கங்கள்லாம் தருகிறார் அவே சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா அஜானத்தை விடு தப்பாக புரிஞ்சின்றிருக்கிறத விடு இந்த அப்ரோச் இருக்கே அதாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறோம் அவர் சொல்கிறார் ஒன்றும் வர வேண்டியதில்லை தேவையில்லாமல் மேலே தூக்கி போட்டிருக்கிறதெல்லாம் தூக்கி போடு தேவையில்லாம் மேலே தூக்கி போட்டிருக்கிறதையெல்லாம் தூக்கி போடு தூக்கி எறியார் அதைத்தான் ஆதிசங்கரர் தன்னுடைய கிரந்தங்கள்லாம் உபதேசம் பண்ணுறார் அவருடைய முக்கியமான உபதேசம் முக்தி என்பது அடையப்படுவதன்று அறிந்து கொள்ளப்படுவது ஆனால் மற்ற மற்ற எல்லா இதுலேயும் என்னென்னா நீ நிறைய அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் நீ பகவானை பூஜை பண்ணிகிட்டே இருந்தியானால் அவர் ஒரு நாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணி ஈஸ்வர அனுகிர அனுகிரகத்தினால்தான் மோக்ஷம் கிடைக்குங்கிறவாதிகள் ஈஸ்வரானுகிரக மோக்ஷவாதிகள் சங்கராச்சாரியர் அப்படி சொல்கிறதுனா ஈஸ்வர அனுகிரகத்தை ஒத்துக்கிறது வேறு விஷயம் அவர்கள் சொல்கிற ஈஸ்வர அனுகிரகத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது மற்ற மதாச்சாரியர்கள் சொல்கிற ஈஸ்வர அனுகிரக விஷயத்துக்கும் நம்ம சொல்கிற ஈஸ்வர அனுகிரக விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம புருஷார்த்தத்துக்கு சகாரி ஈஸ்வர அனுகிரகமே தவிர ஒரு லெவலில் புருஷார்த்தமெல்லாம் அப்படியே போயிடும் நீ அவர் வந்து உன்னை ஆட்கொள்வார் அவர் நீ எல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் நீ ஒப்படைச்சுட வேண்டியது அவர்கிட்ட சுவாமிஜி சமீபத்தில் சரணாகதி பேசின மாடர்ன் சரணாகதி டினல் கேட்டுப்ப நீங்க பிரிச்சு விட்டேன் அதனால் இப்ப நான் விஸ்தாரமா சொல்லலை அந்த அனுகிரகம் பகவான் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் சைவத்தில் ஏதாவது நிபாதம் பண்ணி நிபாத்தம் பண்ணி அவரே உனக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மோட்சத்தை நாம் புரிஞ்சிக்கணும் அதுக்கு பகவான் ஏற்கனவே அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த அனுகிரகத்தை பயன்படுத்திக்கோ மனுஷ ஜென்மாவை கொடுத்ததும் பகவானோட அனுகிரகம் உனக்கு மோட்சத்தில் ஆசையை வந்திருக்கிறதும் அனுக்க என்னதுன்னா அனுகிரகங்கிறது தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறதா என்ன அப்படி பண்ணால் வைஷம்ய நருகிரண்யம் வந்துடும் அவர் பாட்டுக்கு பகவானே பார்த்து இவன் ரொம்ப நாளாக பூஜை பண்ணிட்டுருக்கான் அதனால இவனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் கவனிக்கிறது சில சமயம் கவனிக்கிறது அது சில சமயம் வந்து ஒன்றுமே பண்ணாதவனுக்கு கூட கொடுத்துடுவார் அப்படின்பா நீ விழுந்து விழுந்து பண்ணிட்டு இருப்ப உனக்கு வராது ஒன்றுமே பண்ண அவனுக்கு கொடுத்துடுவார் பகவான் அப்படின்லாம் சொல்லுவார்கள் அவருக்கு இன்னொரு பேர் கர்மபல தாத்தா பகவானுக்கு இன்னொரு பேர் கர்மபல தாத்தா இந்த கர்மஃபலனை கொடுக்குறாருங்கிறது வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்னொரு அர்த்தம் நம்ம அப்படி தான் அர்த்தம் வச்சுன்னு இருக்கோம் அனுகிரகங்கிறது ஸ்பெஷலாக வச்சுன்னு இருக்கார் அவர் நினைச்சா நீ விழுந்து விழுந்து பூஜை பண்ணாலும் உனக்கு கொடுக்க மாட்டார் மோட்சத்தை பூஜையே பண்ணாட்டாலும் திடீர்னு இன்னொருத்தனுக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்துடுவார் அது ஏன்னு நீ கேட்க விடாது அது அவர் சௌரியம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் இது அந்யாயம் தான் இது வந்து தர்மம் கிடையாது நியாயம் கிடையாது இது அந்யாயம் இதை நான் ரொம்ப விசாரம் பண்ணலை நம்ம வந்து மோட்சங்கிறது ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால் கிடைக்கக்கூடியதா சொல்கிறது இல்லை ஈஸ்வர அனுகிரகம்ங்கிறது நம்முடைய பகவானுக்கு நம்ம பண்ணுற பூஜையினுடைய பலமாக தான் சொல்கிறோம் அதில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி ஈஸ்வர அனுகிரகத்தினால் கிடைக்கும்னு சொன்னால் என்னது படிப்பானே தானாக வந்துட்டு போகிறது ஒரு நாளைக்கு எதுக்கு விழுந்து விழுந்து புருகதாரணிக்கு உபநிஷத்து சாந்தோக்கு உபநிஷத்து கேன உபனிஷத்து ஈஷாவாசி உபநிஷத்து என்னதுக்கு அத்தியனம் பண்ணணும் அனாவசியமாக இதுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துண்டு என்னதுக்கு பண்ணணும் இதுலேருந்து தெரிகிறது நாம வந்து அத்தோவிச்சார்கவிய ஜிஜாசோராத்மஸ்துன சமாசாத்தியதயா சிந்தும் GURUM பிரம்மவிதுத்தமம் சித்தசுத்தஜே கர்மா நது வஸ்து உபலப்தே வஸ்துசித்திர விசாரேன கிஞ்சித் கர்ம கோட்டிபிஹி சித்த சுத்திக்குத்தான் வந்து கர்மா வஸ்து அடையிறதுக்கு விசாரம் பண்ணணும் வஸ்து சித்திர் விசாரேன ந கிஞ்சித் கர்ம கோட்டிபி எத்தனை கோட்டி கணக்காக கர்மா பண்ணாலும் முடியாது ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்கோ இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுங்கோ ஏதோ கொஞ்ச நஞ்சம் தர்மம் பண்ணிட்டு இருந்தேன்னா விட்டுடாயிங்கோ எல்லாம் பண்ணுவோம் சுவாமிஜி சொல்லிவிட்டார் ஏற்கனவே ரோகி கொதித்ததும் நெய்யே வைத்தியம் விதித்ததும் நெய்யேன்னு மாதிரி ஏற்கனவே நமக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி போராட்டத்துக்கு இதுவே நம்ம சொல்லி வைச்சோம்னா யார் உங்களை இதெல்லாம் விடணும்னு சொன்னார்னா சுவாமியோட சொன்னதுலேருந்து நான் வீபூதி வைக்கிறதே விட்டுவிட்டேன்னு அவரே வச்சுருக்காருண்ணா அவர் தெரியாமல் வச்சுருக்கார் அவர் சொல்கிறாரு தெரியாமல் வச்சுன்னு இருக்காரு தப்பாக அர்த்தம் பண்ணிவிடக்கூடாது விபரீதமாக அர்த்தம் பண்ணிவிடாதீங்கோ ஆனால் அதே சமயம் சங்கராச்சாரியோடய ஹிரதயத்தை சொல்ல வேண்டியது எனக்கு என்னுடைய பொறுப்பு அதுக்காக தான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ மோக்ஷங்கிறது உன் சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி பிரம்மத்தப்பத்தின ஞானத்தை நான் தான் மோட்சங்கிறத சொல்கிறார் அதை நான் வந்து உங்களுக்கு அவ்வப்பொழுது படிக்கிற போது நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆக ஆதிசங்கரருடைய உபதேசம் அவர் வந்து சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிடுறதன் மூலமாக இருக்குது இப்போ ராமானுஜாச்சாரியராக இருக்கட்டும் மத்வாச்சாரியராக இருக்கட்டும் இனி வேற ஏதாவது ஆச்சாரிய நீலகண்டா சிவாச்சாரியார சொல்லுகிறார்கள் யாராக இருக்கட்டும் எல்லாம் சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லித்தான் அர்த்தம் சொல்லித்தான் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு தான் பிரம்மசூத்திரம்னு வியாசர் எழுதின சூத்திரத்தை வச்சுண்டு தான் எல்லோரும் பேசுகிறார்கள் உபனிஷத்துன்னு ஒரு சாஸ்திரத்தை கையில் பிடிப்பு வச்சுண்டு தான் பேசுகிறார்கள் ஆக எல்லோருமே வைதிகர்கள் சாஸ்திரத்தை வைத்து கொண்டு தான் பேசுகிறார்கள் சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம் என்ன சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் என்ன சுருக்கமாக சொன்னால் நமக்கு எல்லாரும் நம்ம மன நிம்மதி வேணும் அமைதி வேணும் பூர்ணத்துவம் வேணும் முழுமை வேணும்னு நினைக்கிறோம் அது வந்து ஆச்சாரியார் சொல்கிறது என்னென்னா அது வர்ற சமாச்சாரம் எல்லாம் ஏற்கனவே இருக்குது நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னா என்ன பண்ணணும்னா சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா குருக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வ மதேன முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன யாத்திரை பண்ணு எத்தனை பண்ணு ஆனால் அதெல்லாம் பண்ணணும் ஆனால் அதனுடைய தாத்யம் என்னென்னா இதுக்கு வரணும் அங்கேயே நுண்ணுவிடப்பட கடைசி வரைக்கும் இதுவே ரொம்ப நன்றாக இருக்குது ரொம்ப சௌக்கியமாக இருக்குது இந்த தர்மானுஷ்டானமே இவ்வளோ அழகாக இருக்கே என்ன அழகாக இருக்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப நன்றாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதுலேயே இருந்து விடுறேன் அப்படின்னு அது ஆச்சாரியால் வந்து எஸ்பெஷலி வைதிக கர்மானுஷ்டானம் பண்ணிட்டுருக்கிறவனை பார்த்து பேசுகிறார் இதுலேயே இருக்காதே இது வந்து பூர்ணத்துவம் கிடையாது நீ நினைக்கிற சொர்க்கங்கள்லாம் மோக்ஷம் கிடையாது அது வந்து தே தம் புத்தோக்கம் விஷாலம் க்ஷீணே புண்ணே மத்தியலோக்கம் விசந்தி ஆனால் ஜாக்கிரத்தையாக புரிஞ்சுக்கோ நீ தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அவசியந்தான் ஆனால் வந்து சித்தி ஆனத்துக்கு பிறகு யாஹேந்திரிஷ நமஸ்ஸனுஷத்தை யோகாரூடத்தோச்சி கீதையிலுண்ணார் எப்போ உனக்கு இந்திரிய விஷயங்கள்ல எல்லாம் ருச்சி குறைஞ்சி போயிடுறதோ அப்போ நீ வந்து சந்நியாசம் அல்லது வேதாந்த விசாரம் அல்லது ஆத்ம தியானத்துக்கு எது விடாமல் போட்டுக்கலாம் எடுத்து தியானத்துக்கு நீ அதிகாரி ஆகி விடுகிறாய் அல்ல ஒரு லெவலில் அதை விட சொல்கிறார் யாருக்கு திரும்ப திரும்ப விட மாட்டேன் தர்மத்தை நன்றாக கடைப்பிடிப்பவனுக்கு நன்றாக உயிர் மூச்சா தர்மத்தில் சாஸ்திரத்தில் பரமஸ்ரத்தை வைத்து கொண்டு ஈஸ்வரனிடத்தில் நன்றாக பக்தி உடையவனுக்கு தர்மத்தில் ஆழ்ந்த பற்றுள்ளவனை பார்த்து பேசுகிறார் வேறு மற்ற ஆளெல்லாம் சாதாரணமான ஆட்களை பார்த்து இதை சொல்லலை நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காததுனால என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் தர்மத்துக்கு முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுறது அதனால பெரியவர்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பெரும்பாலும் வேதாந்தத்தை வந்து பப்ளிக்கில் கொண்டு போகிறதுக்கு பயப்படுறதுக்கு சில பேர் காரணம் என்னென்னு கேட்டால் எங்கேயாவது நம்ம சொல்லி விபரீதமாக புரிஞ்சுண்டு கொஞ்ச நஞ்சம் பண்ணுற தர்மானுஷ்டானத்தையும் விட்டுட்டான்னா என்ன பண்ணுறது ஏன்னா அப்படி ஒரு குரூப்பே இருக்குது சாதன சதுஷ்டையை சம்பத்தி இல்லாமயே வேதாந்தத்தை அசிமுலேட் பண்ணலான்னு சொல்கிற குரூப் ஒன்று இருக்குது பேரெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சாதன சதுஷ்டை சம்பத்திங்கிற பதம் போடுறதில்லை அவர்கள் ஆனால் அந்த பதத்தை நம்ம போட்டு பார்த்தா தெரியும் அதில் ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அது நான் எடுக்க போகிற வந்து நிர்குண மானச பூஜா நிர்குண மானச பூஜாங்கிற கிரந்தத்தை நான் எடுக்கிறேன் ஏற்கனவே சகுண உபாசனை பண்ணியிருக்கணும் சகுண உபாசனை பண்ணி சகுண உபாசனையை பாஹ்யமாக பண்ணி சகுண பூஜையை மானசமாக பண்ணி பக்குவமெல்லாம் பெற்று நிற்குண பிரம்மத்தை பற்றின ஞானத்தை குருமுகமாக தெரிஞ்சின்றவனுக்கு சொல்லப்படுற விஷயந்தான் நிர்குணமானச பூஜா இப்போ எங்கேயோ இருக்குது எங்கேயோ இருக்குது ஆனால் தெரிஞ்சுங்க இப்படிலாம் நம்ம இதில் இருக்குது நம்ம சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது படிப்படியாக அந்த வேத மாத்தா நம்மை கைப்பற்றி அழைத்து கொண்டு போகிறாள் முதல்ல வந்து ஏக ரூபக்தி அப்புறம் அநேக ரூபக்தி அரூபக்தின்னு நாம் படிச்சுருக்கோம் கீதாசாஸ்திரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிற போதே கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார் இப்படி தான் சொல்கிறார் ஏத் கஷமனிர்ஷியம் அவ்வாசத்தை உபாசத்தை சர்விர கமச்சித்ய கூட்டஸ்தமச்சலம் திருவம் சநியமேந்திரியிராமம் சர்விர சமபுத்தைய தேப்பிராப்னுவந்தி மாமேவ சர்வூதிதேர தா பாத்தர் ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக தோணும் யாருக்கு மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு இது முடியாது க்ளேஷோதி கேஷாம் அவ்வக்தேதாம் அவ்வக்தாஹிக திரு துக்கம் தேகவத் படிப்படியாக இறங்குறார் பகவான் கீதையில் முதல்ல நிர்குண உபாசனையை தான் சொல்கிறார் நிர்குண உபாசனை அத்வைத பக்தி பூர்ண பக்தி பராபக்தி நல்லா ஏகபக்தி இதெல்லாம் சொல்கிறோமே அந்த உபாசனையை தான் அவர் பேசுகிறார் அதுக்கு பிறகு முடியலேன்னு உடனே ஏது சர்வாணி கர்மாணி மைசன்யஸ்ய மத்பரா அனன்யே நிவய யோகேன மாம் தியாயந்த உபாசத்தை தேஷ் அது வந்து விஸ்வரூப உபாசனையாக அமைகிறது தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யுசம்சார சாகராத் பவானின் அச்சிராத் பார்த்தம் மையாவேஷிதேதசாம் அப்படி சொன்னவர் அதுலேயே அந்த மூணு ஸ்லோகங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பகவத்கீதை பன்னெண்டாவது அத்தியாயத்தை கொஞ்சம் பார்த்தா நல்லது நான் எடுக்கிற வகுப்புக்கு அதில் சொல்லியிருக்கேன் பவானின் அச்சிராத் பார்த்தம் மையாவேஷிதேதசாம் மையேவ மனஆதத்வ அதெல்லாம் மயி புத்திம் நிவேச அதெல்லாம் விஸ்வரூப உபாசன நவசிஷியசி மய்யே அத்த ஊர்வம் நம்சய அது கீழறங்கினார் அது சித்தம் சமாத்தும் நோஷி மயிஸம் அபியாசோக தட்ட மாமிப் தனஞ்சய அதாவது நிர்ணபக்தி பண்ணுறது மோட்சத்துக்கு அதுதான் அந்தியம் சாதனம் அதுதான் வந்து முக்கியம் சாதனம் அது முதல்ல அதுதான் முதல் இது அதாவது அதுக்கப்புறம் சாதனம் கிடையாது மோக்ஷத்துக்கு நிர்குண பிரம்ம பக்தி தான் சொல்லிட்டார் அதுக்கு நான் விளக்கங்கள்லாம் சொல்கிறேன் பிறகு அப்புறம் அடுத்து அது முடியலன்னா விஸ்வரூப பக்தி பண்ணுங்கிறார் விஸ்வரூப பக்தி பண்ண முடியலன்னா ஏக்கரூப பக்தி பண்ணுங்கிறார் ஏகரூபக்தியும் மானசீகமாக பண்ண சொல்கிறார் அது முடியல என்ன பாஹ்யமாக தர்மானுஷ்டானம் பண்ணு நிஷ்காம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ண முடியலனா சகாம தர்மானுஷ்டானமாவது அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னென்னா ஆளை விடு நான் தர்ம அனுஷ்டானத்தை பற்றி பேசவே மாட்டேன் இதெல்லாம் அதனுடைய பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு மனிதன் தர்மானுஷ்டானத்துலேருந்து நமக்கு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது விட்டுக் கொடுக்க முடியாது அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர தர்மமே வேண்டாம்னு சொல்ல முடியாது தர்மத்தில் எவ்வளவு கடைப்பிடிக்க முடியுமோ யஜ்யதான தப்கர்ம நத்தியாஜ்யம் ஆகையினால வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறது அதை நீ உலக பலனை விரும்பியே பண்ணலாம் சகாம தர்மானுஷ்டானம் அப்புறம் பக்குவம் வந்தால் நிஷ்காம அதுவே கொடுத்துடும் அடிக்கிற அடி படுற அடியிலையே வந்துடும் அந்த தர்மானுஷ்டானமும் அந்த விஷயானுபவம் சேர்ந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை கொடுக்கும் கொடுக்கணும் அது வந்து நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்கு வரும் அப்புறம் வந்து ஏக்கரூப பக்தி மானசிகமாக பண்ணுவோம் அப்புறம் விஸ்வரூபக்தி அப்புறம் அரூபக்தி இதுதான் ஸ்டெப் நம்ம சாஸ்திரங்களில் இதுதான் வழி சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிய சங்கரா இது வேதத்தில் சொல்லப்பட்ட வழி நம்ம பெரியவர்கள் நமக்கு காட்டிய வழி ஒரு மனிதன் இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் முதல்ல வேதங்களையும் பெரியவர்களுடைய வாக்கியத்துலையும் நம்பிக்கை வைக்கணும் அப்புறம் தர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்கணும் ஈஸ்வர பக்தியும் தர்மத்தையும் விடாமல் பின்பற்றணும் அதுக்கு பிறகு நிஷ்காம தர்மானுஷ்டானம் அதுக்கு பிறகு ஏக்கரூபக்தி மனசில் அப்புறம் அநேக ரூபக்தி அப்புறம் அரூபக்தி இந்த அரூபக்திங்கிறது என்ன அதுக்கு தான் இன்னொரு பேர் இப்போ இங்கே நம்ம பண்ணுறது நிர்குண பக்தி அரூபக்திங்கிறது ஞாபகம் வச்சுங்கோ ஏதோ ஒரு ரெண்டு பொருளே கிடையாதுங்க அரூபத்திலேயே ரெண்டு பொருள் அது அபேத பக்தி அத்வைத பக்தி அரூபக்தி அதுல வந்து ரெண்டு ஆளே கிடையாது பக்தி பண்றவன் பக்திக்குரிய பொருள் பூஜகன் பூஜ்யமான இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறதே கிடையாது ஆனா எப்படி நிர்குண பூஜான்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா குரு கிட்ட இருந்து வேதாந்த விசாரம் ஸ்ரவண மனநிதிக்குத்தான் இன்னொரு பேரு நிர்குண பக்தி ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்குத்தான் இன்னொரு பேர் ஞான யோக சாதனைக்குத்தான் இன்னொரு பேர் ஏன்னா சகுணரூபமாக இருக்கிற பிரம்மனுக்கும் ஆதாரமாக இருக்கிற நிர்குண பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சகுணமாக இருக்கிற ஆத்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிற நிர்குண ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆக நிர்குண ஆத்மாவும் நிர்குண பிரம்மனும் வேறு வேறு கிடையாது ஆஹா சகுண ஜ ஜகத்து சகுண ஆத்மா சகுண ஈஸ்வரன் எல்லா சகுணத்தையும் நீக்கி நிர்குணம் வந்து புரிஞ்சிக்கிறது தான் இது இது வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் இங்கிலீஷில் சொன்னால் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அது வேறு ஒரு வார்த்தை போட வேண்டியிருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கிறது இதை புரிஞ்சுன்றதுக்கப்புறமும் வெளியில் வந்து பக்தி எல்லாம் விக்கிர ஆராதனைலாம் பண்ணுவோம் ஆனால் அது எதுக்குன்னா விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஆச்சாரியெல்லாம் மட்டங்கள் எல்லாம் விக்கிர ஆராதனை பண்ணுகிறார்கள் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு ஏன் பண்ணுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகும் பண்ணுறதுக்கு காரணங்கள் இருக்குது அதாவது மடாதிபதியாகவும் சன்னியாசியாகவும் இருக்கிறவர்கள் விக்கிர ஆராதனை பண்ணுகிறார்கள் ஆ மட்டாதிபதியாக இல்லாத சன்னியாசிகள் பூஜை பண்ணித்தான் ஆகணும் சட்டம் கிடையாது ஆனால் அவர்கள் என்ன பண்ண வேணுமோ அதை பண்ணி ஆகணும் சொல்ல போனால் இந்த எனது பஞ்சீகரணம்னு ஒரு தியானம் இருக்குது சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு கிரமங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி நிர்குணமானச பூஜா இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சன்னியாசிகளும் பண்ணுறது இருக்குது ஆனால் மட்டங்களில் இருக்கிறவர்கள்லாம் ஜனங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தர்மத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் ஆக மடாதிபதியாகவும் சன்னியாசியாக இருக்கிறது முக்கியம் ப்ளஸ் மட்டாதிபதி ரெண்டு ரோல் இருக்கவர்களுக்கு அதனால் இந்த ரெண்டு ரோலையும் பேலன்ஸ் பண்ணணும் அதனால் அவர்களுக்கு விஷயம் தெளிவாக இருந்தாலும் வரக்கூடிய ஜனங்களில் பலதரப்பட்ட பக்குவம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள் அதில் எல்லா ஜனங்களுக்கும் ஹிதமானதை பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பப்படியிலிருந்தே அவர்கள் வழிகாட்டித் தருவார்கள் இதுதான் நம்ம சம்பிரதாயம் அதில் அந்த விக்கிரகாராதனை வந்து உண்மையிலேயே விக்கிரகத்துக்கு விக்கிரகம் பகவான் கிடையாதுன்னு புரிஞ்சுட்டால் கூட நட்டை கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்டி சட்டுவம் கீச்சுவை அறியுமோன்ன சிவ வாக்கியெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் இருக்கு ஆனா வந்து இந்த விக்கிரக ஆராதனை பண்றது எதுக்காக விஷயம் தெரிஞ்ச ஜானிகளும் கூட எதுக்காக பண்ணுகிறார்கள் சொன்னா ஒரு காரணம் விக்கிரக ஆராதனை பண்ணினத்தினாலதான் இந்த ஞானம் கிடைச்சது விக்கிர ஆராதனை பண்ணினத்தினாலதான் இந்த ஞானம் கிடைச்சது அது மாத்திரமல்ல விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகும் நம்மளை விவகாரத்தில் சரீரமாக தான் பாவிச்சுன்னு விவகாரம் பண்ணிட்டுருக்கோம் விவகாரத்தில் நமக்கு தெரியும் நான் உடம்பா பிரம்மமா அப்படிங்கிற விவேகம் வந்திருக்குமா வந்திருக்கா வேதாந்தம் படித்த பிறகு வேதாந்தம் படித்த பிறகு அந்த விவேகம் வந்திருக்கு நான் உடம்பு கிடையாது மனசு கிடையாது நான் புத்தி கிடையாது நான் பிரம்மந்தான் அப்படின்னு புரிஞ்சின்றதுக்கு பிறகும் என்னுடைய விவகாரமெல்லாம் என்னுடைய ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி அது தர்மபூர்வமாக அது இருக்கத்தான் இருக்கும் இருக்கணும் ஏன்னா என்ன நான் வந்து உருவமாக கருதின்னு இருக்கேன் இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் கவனமாக புரிஞ்சுங்க இதுலேயே நிறைய அவாந்திர பேதங்கள்லாம் உண்டு அது இனி அடுத்தது அது அவாந்திரம் தோன்றுறது உடனே சொல்லிவிட்டால் குழப்பம் வந்துவிடுவோம் அப்போ இந்த விவகாரம் அதெல்லாம் வந்து அவர்களால் அது அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னேன் நம்மளோட ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா தலைமொழி நிறைய இருக்கிற சீமாட்டி எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலான்னு மாதிரி அது உதாரணம் அப்படி தான் எப்படி வேலை என்ன சொல்கிறது தெரியல அது பழ பழக்கத்தில் அப்படி தான் எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலாம் இது நம்ம பார்த்தோன்னா ஹேர் ஸ்டைலில் நம்ம சிற்பிகள் மாதிரி யாரும் கிடையாது இதெல்லாம் என்ன ஹேர் ஸ்டைல் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது சுவாமியோட ஜட்டா பாரங்கள்லாம் இருக்கு சிவபெருமானுடைய ஜட்டைய அதுவே நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருக்கு இப்படி சொன்னால் அது எங்கே இருக்கு சுவாமி அந்த புத்தகம் கேட்டுவிடாங்க நம்ம சாஸ்திரங்களில் இருக்கிற ஹேர் ஸ்டைலெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் தார்மீகமான ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் சொல்லணும் இந்த சில்பாஸ்திர புஸ்தகங்கள்லாம் பார்த்தா அவன் சொல்லுவான் அந்த விரிச்ச சடை மடித்த சடை மக்குட்ட ஷடை ஜட்டாமக்குட்டம் இப்போ விரிச்ச சடையோடு இருக்கும் இப்படி மடித்த சடை இருக்கும் சிவபெருமானுக்கே இந்த நடராஜருடைய மூர்த்தியிலே இத்தனை பேதம் இருக்குது தட்சிணாமூர்த்தியில் எத்தனை பேதம் இருக்குங்கிற மதுரை மதுரை மீனாட்சிமன் கோவில் தெற்கு கோபுரத்தில் தெற்கு கோபுரம் மாத்திரம் இல்லை எல்லா கோபுரத்துலேயுமே கிட்டத்தட்ட நூற்றி வெரைட்டி தட்சிணாமூர்த்தி இருக்குது ஒன்றுனா பொறுமையாக பார்க்கணும் நம்ம எங்கே இப்படி பார்த்துட்டு போயிடுறோம் பொறுமையாக பார்த்தோம்னா உங்களுக்கு நாலஞ்சு ஆகும் அவ்வளோ விஷயம் இருக்குது அது வேறு எங்கேயா போயிடும் ஒரு அது மாதிரி இந்த மகான்கள்லாம் பெரியவர்கள்லாம் பெரிய மட்டாதிபத்திகள் ஆச்சாரியால்லாம் எப்படி புரிஞ்சுட்டுருக்காங்க விஷயம் தெரிஞ்சதுனால அவர்கள் எப்படி வேணாலும் எந்த தரத்தில் வேணுமானாலும் மக்களோட அந்த விஷயத்தை சொல்ல முடியும் பகிர்ந்துக்க முடியும் அதில் பெரியவர்கள்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா கிருத்தஜதா கிருதஜ இந்த விக்கிரகத்தையெல்லாம் பூஜை பண்ணதுனால தான் நமக்கு இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சுது ஆகையினால இனி பகவான்கிட்ட வந்து ஞானத்தை குடுனு குடு ஞான நிஷ்ட குடுன்னு வேணால் கேட்கலாமா இருக்கலாம் ஏன்னா ஞானத்தில் வந்து தாரதமியம் இல்லை ஞான பலத்தில் தாரதமியம் ஆளுக்காள் வர்றது அதனால ஞான பலத்தை வேணால் கேட்கலாமா இருக்கலாம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேவி எனக்கு பிக்ஷ குடு ஞான வைராக்கியத்துக்காக குடுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அல்ல விக்கிர ஆராதனை பண்ணுறது வெளிப்படுத்துறதுக்காக நன்றியை வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணுறது நிர்குண பிரமண்டியாக போக முடியும் அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து பகவானுக்கு புஷ்பத்தை போடு ரெண்டாவது மற்ற வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் வழிகாற்றக்காக அதை வைத்திருக்கிறார் மற்ற நமக்கிட்டே இருக்கக்கூடிய ஜானம் யார் கண்ணுக்கும் தெரியாது அது ஞானத்தினுடைய வழிபாடு தான் இதெல்லாம் வழிபாடுகள் இதனுடைய ஞானம் ஞானத்தினுடைய பிரயோஜனம் இந்த ஆராதனை வழிபாடுகள்லாம் அதனால் விஷயம் தெரிஞ்ச பூஜை பண்ணுற போது அதுக்கு மகிமே ஜாஸ்தி தெரிஞ்சு பூஜை பண்ணுற போது தெரியும் அவருக்கு நிர்குண பிரம்மன்னா என்னன்னு தெரியும் சகுண பிரம்மன்னா என்னென்னு தெரியும் நிர்குண பிரம்ம ஞானத்தை கொடுத்ததுனால அதனுடைய எக்ஸ்பிர எந்தெந்தாலும் இமோஷன் இருக்கோ இல்லை உணர்ச்சி இருக்குது ஞானிக்கும் உணர்ச்சி இருக்குது அந்த உணர்ச்சியை அழகாக வெளிப்படுத்துகிறார் அதுதான் இந்த விக்கிரக ஆராதனைகள் நான் உங்களுக்கு ஆச்சாரியனுடைய இந்த டெக்ஸ்ட்டை எடுக்கிறேங்கிற ஒரு காரணத்தினால ஏதோ சௌரியமாக போச்சுன்னு சொல்லி இனிமேல் பூஜை எல்லாம் குறைச்சுன்னு விடலாம் குறச்சுங்கோ ஏன்னா படிக்கணும் இந்த மாதிரி படிக்கணும் அதுக்கு அது இந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வேறு கீழே போயிடக்கூடாது நீங்கள் மேலே லெவலுக்கு வரலாம் ஆனால் வந்து கீழே போயிடக்கூடாது வந்து ஒரு ஒரு சமயம் நீங்கள் சஹசிரநாமம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை வந்து அஷ்டோத்திரமாக மாற்றின்னு கொஞ்சம் விசாரங்கள்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை ஏன்னா அது வந்து இதுக்கு பேர் தமிழ்லேயே ஞான பூஜைன்னு பேர் இதை படிக்கிறதுங்கிறதுக்கே சாஸ்திர அத்தியனம் பண்ணுறது இது வந்து இது வெறும் படிப்பு வெறும் தேரின்னு நினைக்கப்படாது இதனால எவ்வளவோ மனசில் விஷாலம் ஏற்படுது இது நிறைய பேர் வந்து ஒன்லி தீரி தானே தீஸ் ஆர் தீரீஸ் அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் theory வேறு ப்ராக்டீஸ் வேறேன்னு சொல்லி இதெல்லாம் படிக்கிறது வந்து தியரி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிற ஆனால் இந்த வேதாந்த விஷயத்தில் இது தியரி ப்ராக்டிஸ்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு தான் இந்த விஷயமே தர்மத்தை நன்றாக அனுஷ்டிச்சவனுக்கு தான் இந்த விஷயம் சில பேர் கேட்பார்கள் வேதாந்தத்தை படித்தவன் வாழ்க்கை பிரம்மம்னு அலையிறதா என்ன பண்றது அப்படியே எல்லாம் என்ன நான் தான் ராமசாமி ராமசாமியாவது கிருஷ்ணசாமியா எல்லாம் பிரம்மம் அப்படியே சொல்றது அப்படி இல்லை வேதாந்தம் கற்றவன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேதாந்தம் கற்பதற்கு முன்பு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதைத்தான் வேதாந்தம் கற்ற பின்பும் நடக்க வேண்டும் வேதாந்தம்ங்கிறது ஒரு கிளாரிட்டி வாழ்க்கையில நிம்மதிக்கான விஷயத்தை பற்றின ஒரு தெளிவு கொடுக்கறதை தவிர வேற விசேஷமா இல்லை விசேஷம்னா விசேஷம் சொல்லலாம் விசேஷம் இல்லைன்னா ஒன்றும் விசேஷமா புதுசு ஒன்றும் கிடையாது இருக்கிறத சரியா புரிய வைக்கிறது இதை வரப்பா இல்லை ஸ்க்ரீன் இருக்குது ஸ்க்ரீன் இருக்குது ஸ்க்ரீனில் தான் நிறைய பிக்சர்லாம் வர்றது அதில் வந்து நல்லதும் வர்றது கீதை காட்டும் பாதையும் வர்றது கண்ட்ராவி டான்ஸும் அதில் தான் வர்றது அதில் தான் வர்றது பெரிய பெரிய மகாத்மாக்களுடைய உபன்யாசமும் அதில் வர்றது எல்லாம் அதில் தான் வர்றது ஆனால் எல்லாத்துக்கும் அது ஆதாரமாக இருக்குது அது இல்லைன்னா இது இல்லை ஆனால் இதெல்லாம் அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை ஆனால் இதெல்லாம் அது இல்லை எனக்கு எதுவுமே புரிய எனக்கு எதுவுமே புரிய அது இல்லைண்ணா இது இல்லை இது அது இல்லைன்னா என்ன புரியும் அது மாதிரி வேதாந்தி புரிஞ்சுக்கிறோம் அந்த ஆதாரத்தில் தான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு அது தார்மீகமாக இருக்கட்டும் அதார்மிகமாக இருக்கட்டும் ரெண்டும் கெட்டானா இருக்கட்டும் எல்லாம் அந்த சுத்த சைதன்யத்தில் தான் அத்தனையும் வைதிக லௌகிக்க விவகாராக அத்தியஸ்தாக எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு இதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக எதுக்கு இந்த திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா இந்த நிர்குணமானச பூஜையை புரிஞ்சுக்கணும்னா வேதாந்தம் கொஞ்சம் பயிற்சி இருக்கணும் இல்லாட்டாலும் உங்களுக்கு நான் இடையிலிடையில் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் வேதாந்தத்தில் பயிற்சி இருக்கோ அவர்களுக்கு இது சாதாரணமாக தோணும் வேதாந்தத்தில் பயிற்சி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே தோணும் இது ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நானும் முயற்சி பண்ண நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நானும் புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இது வேதாந்தத்தை படித்த பிறகு நிதித்தியாசன பரமாக உள்ள விஷயந்தான் இது குருகிட்ட போகிறோம் குருகிட்ட போய் எனக்கு அதிகி பகவோ பிரம்மேதி எனக்கு பிரம்மனை பற்றி தெளிவாக புரிய வைங்க அப்படின்னு கேட்குறோம் ஆத்மஜானத்தை கொடுங்கோ பிரம்ம ஜானத்தை கொடுங்கிறோம் அவர் சொல்லி கொடுக்குறார் தத்துவமசி அதாவது பிரம்ம ஒன்று தான் இருக்குது அது மாயினுடைய சம்பந்தத்தினால் இப்படி ஜெகத்தாக காணப்படுகிறது பரிணமிக்கிறது கூட சொல்லப்படாது ஜெகத்தாக அது காணப்படுகிறது மாயை தான் அதுக்கு பரிணாமம் இருக்கிற மாதிரி காட்டுறது அதனால் இப்படி எல்லாம் பரிணாமிக்கிறது வெளிப்படுக தோன்றுகிறது ஆனால் அதற்கு எதுவும் இல்லை எப்படி திரையில் எப்படி திரையில் எல்லா நல்லதும் கெட்டதும் ரெண்டும்ங்கெட்டதும் இருக்கிறதோ அப்படி பிரம்மத்தில் எல்லாம் இருக்கிறது என்று புரிந்து கொள் அனுபவிக்க முடியாது புரிஞ்சுக்கத்தான் முடியும் ஏன்னா இது அனுபவமாக இருக்கிற விஷயம் இதை புரிஞ்சுக்கோ ஏற்கனவே இருக்கப்பா திருஷ்டாந்தங்களெல்லாம் சொல்கிறோம் ஜலம் வந்து தண்ணீர் கடல் திருஷ்டாந்தம் சொல்கிறோம் தங்கம் நகை திருஷ்டாந்தம் சொல்கிறோம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறோம் எதுக்கு அனுபவமாக அனுபவத்துக்கு வர்றதுக்கு எக்ஸாம்பிள் இல்லை அனுபவமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே ஆத்மானுபவம் அல்லது பிரம்மானுபவம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் அதை கவனிக்காமல் இருக்கிறோம் நாம் யாருமே திரையை பார்க்கலை திரையில் இருக்கிறதான் பார்க்குறோம் ஆனால் திரை இல்லாமல் தரையில் இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம யாரும் திரையை ஃபோக்கஸ் பண்ணலை ஆனாலும் திரையை ஃபோக்கஸ் பண்ணாட்டாலும் திரையை ஃபோக்கஸ் பண்ணாமல் தெரியுமோ தெரியும் ஆனால் திரையை கவனிக்கலை கவனிக்கலைன்னு சொல்லணும் இது ரொம்ப இது ஞாபகம் வச்சுங்க முழுக்க முழுக்க திருஷ்யா புத்தியா சூஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே எல்லாம் நிர்குணபரமாகவும் சகுணபரமாகவும் இருக்குது லரிதாசாஸ்திராவத்தியே எடுத்துங்களேன் நிர்குணா ஜெயினமாக நிஷ்கிரியா ஜெயினமாக சாந்தா ஜெயினமாக மித்யா ஜலது அதிஷ்டானாஜினு மகான் வருது அப்படியே வருது சிச்சக்தியின் மகா வருது சேத்தனாரூப்பாக மகான் வருது ஜடசக்தியினு மகான் வருது ஜடாத்மிகாக மகா வருது அப்படி நிறைய பார்த்தோம்னா சகுணபரமாகவும் நிர்குணபரமாகவும் நாமாவடிகள்லாம் போதிறது மாறி மாறி வர்றது ஆனால் புத்தி பூர்வமாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வேதாந்த சாஸ்திரத்தில் குருநாதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நன்றாக மனசில் வச்சுக்கிறான் இந்த அதிகாரி யாருன்னு சிஷ்யம் கேட்குறான் இப்போ படிக்கப் போகிற புஸ்தகத்தில் சிஷ்யம் கேட்க போகிறான் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை முழு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ரேண்டமாக தான் நிறைய சொல்லியிருக்கேன் சிஷ்யம் கேட்குறான் குருநாதர்கிட்ட சுவாமியை நான் தனம் பூஜையெல்லாம் பண்ணுறேன் சிவ பூஜையெல்லாம் பண்ணுறேன் அப்புறம் ஆவாகனம் சொல்கிறேன் ஆசனம் சொல்கிறேன் அதுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணுறேன் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம் படி நாங்கள் பண்ணுறோம் உபச்சாரம் எல்லாம் பண்ணுறோம் பஞ்சோபச்சார பூஜா ஷோடசோபச்சார பூஜா சதுஷ்டஷ்டி உபச்சார பூஜா இன்னும் நிறைய உபச்சாரங்கள்லாம் சொல்லுகிறீர்கள் அந்த உபச்சாரம் எல்லாம் சொல்லி பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை பண்ணுறதுடைய நோக்கம் என்னென்னா மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு கடவுள் வந்து கட்டையிலையோ மண்ணுலேயோ இல்லை ந தேவோ வித்தியத்தை காஷ்டே ந பாவேகி வித்தியதே தெய்வா தஸ்மாத் பாவோஹி தெய்வத்தம் கடவுள் வந்து கட்டையிலையோ மண்ணிலேயோ கல்லுலேயோ எங்கேயும் இல்லை பாவனையில் தான் இருக்கார் ஆகையினால் பாவனை தான் தெய்வமாக காணப்படுறது நம்ம நினச்சா அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்ன பண்ணுறதுன்னா சாம்பாரில் போட்டுருன்னா சில சமயம் வெள்ள பிள்ளையார் நைவேத்தியம் வெள்ளை பிள்ளையார வச்சுன்னு பூஜை பண்ணி என்ன பண்ணுறோம்னா நைவேத்தியம் அதுலேயே ஒரு ஓரமாக கிள்ளி நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் கூட சொல்லுவாள் அதுலேயே பண்ணிவிடுவோம் வெள்ள பிள்ளைக்கும் வெள்ளி நைவேத்தியம் பண்ணுவோம் எல்லாம் பாவனை தான் ஒருத்தர் சொன்னார் பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதப்பி சுந்தரம்னா அது ஒரு பழக்கத்தில் இருக்குது அது உடனே கேட்கணும் ஆமாமாமா அப்படின்னா ஏன்னா நம்ம இமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ இல்லையோ அதில் உடனே உடனே ஆமாமா சோச்சுச்சோன்னு சொல்லிவிடுவோம் பூஜைக்காகத்தான் க அத்வைத்த பாவனை கற்பிக்கப்பட்டிருக்கு அது அத்வைத்தாதப்பி சுந்தரம்னா அத்வைதத்தில் என்ன இருக்குது என்ன ஒன்றுமே நிர்குணம் இருக்கிற எங்கள் ஒன்றும் டேஸ்ட்டே இல்லைன்னு அது இருக்கப்படாது டேஸ்ட் இருக்கப்படாது அதில் ஒரு ருச்சி வரணுமே முடியும் ஓ இவன் கேட்குறான் சிஷ்யன் நான் இத்தனை நாளாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் குருநாஜா இப்போ ஏற்பட்ட நிற்குண பிரமனை பற்றி இந்த நிர்குண பிரம்மணத்துக்கு எங்கே எப்படி உபச்சாரங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நேரடியாக டெக்ஸ்ட்டை படிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஆறு ஸ்லோகம் போனாதான் அஞ்சு நாளில் இதை முடிக்க முடியும் அதனால் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு மேலெழுந்த வாரியாக சில ஏன்னால் ஜனங்களெல்லாம் பல தரப்பட்ட ஜனங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறதுனால நான் இதை ஒரு விஷயங்களெல்லாம் இப்படி அங்கேயும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் ஸ்லோகங்களை படித்து நம்ம அர்த்தம் பண் புரிஞ்சுக்கலாம் அகண்டே சச்சிதானந்தே நிர்விகல்வி கதம் பூஜாவிதீய உவாச்சிஷ்யன்னு சொல்கிறான் குருநாத்ரட்ட இதுலருந்து தெரியிறது ஒரு குரு முன்னாடி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியுறது அத்விதீயபாவே ஸ்திதே கதம் பூஜா விதீயதே நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறீர்கள் அத்வைதந்தான் பூஜிக்கப்படுகிறவன் பூஜிக்குரிய பொருள் பூஜைங்கிறதே கிடையாது ஞாத்திர ஞேய பேதா பராத்மனி நவித்யதே அதனால் வந்து அடி அறியறவன் அறியப்படும் பொருள் அறிவுங்கிறது கிடையாது அதே மாதிரி பூஜிக்கிறவன் பூஜிக்கப்படும் பொருள் பூஜைங்கிறதெல்லாம் கிடையாது இருக்கிறது ஒரே பொருள்னு சொன்னால் எப்படி சுவாமி பூஜை பண்ணுறது இந்த கதம் பூஜா விதிங்கிறது ரெண்டு அர்த்தம் ஒன்று பிரஷனார்த்தக்கா இன்னொன்று ஆக்ஷேபார்த்தம் எப்படி பூஜை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி பூஜை பண்ணுறது அப்படி எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கேட்டால் அது கேள்வி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அது ஆக்ஷேபம் ஆக என்னால் அப்படி சொன்னால் புரியும் சில இப்படி சொன்னாலே புரிஞ்சிடும் அப்படி காமிக்கணும் எப்படி பூஜை பண்ணுறது எப்படி பண்ண முடியும் பூஜைக்கு நானே காணும் தன்னையே என்னையே இழந்துட்டேன்னா எல்லாம் வர என்னை இழந்த நலம்னர் எல்லாம் வர என்னை இழந்த நலம் அப்படின்னார் அருணகிரிநாதர் அதனால் நானே கிடையாது நானே இல்லைங்கிற போது எங்கே பூஜை நடக்கிறது அப்படின்னாலும் நம்ம இந்த ஞானத்தோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் சில பேர் சொல்லுவார்கள் நீங்கள் அத்வைத்த நிலைக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த துவைத்த அனுபவம் இருக்காது அதை பற்றியும் சுவாமிஜி பேசியிருக்கார் பரமாதான் சுவாமிஜி அத்வைதா அண்டு மிஸ்டிசிசம் ரீசண்டாக பேசியிருந்தேன் நானும் கேட்டிருக்கேன் நீங்களாம் இங்கே இருந்து கேட்குற நாங்கள் வேறு ரூபமாக கேட்குறோம் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கு அதனால் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் அந்த நிலைக்கு போயிட்டோன்னு வச்சுங்கோ எல்லாம் ஒன்றுமே தெரியாது எப்படி இருக்கும்னா தெரியாது அது நீங்கள் அந்த நிலைக்கு போனால்தான் தெரியும் அது நீங்கள் வாயிலாக கே நீங்கள் கேட்டு நான் சொல்ல முடியுமா அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே என்ன சொல்லிவிட்டேன் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்னா அந்த நிலைக்கு போய்ட்டே ஸ்டேட்டு ஸ்டேஜ் அந்த நிலைக்கு போயிட்டேன்னா அது பெரிய நிலை ஊகணும் ஆ ஊகணும் அவ்வளோதான் அதுக்கு போயிட்டேன்னா இதெல்லாம் ஒன்றுமே தெரியவே தெரியாது அப்புறம் என்ன சர்வம் பிரம்மமயம் அது வந்து அது பேசுகிற போதே அது ஒரு அனுபவ விஷயமாகவே பேசுறது அப்படிதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா ஆனால் அப்படி இல்லை அப்படி பஷ்யன் ஸ்ரெண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அதுக்கு நம்ம ஸ்லோகம் நம்ம காப்பாற்றுறதுலாம் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலப்பன் விசிறன் கிருண் உன்மிஷன் நிமிஷன் அப்ப இந்திரியா அணி இந்திரியார்த்தேஷு வர்த்தன இது தாரையன் நைவ கிஞ்சித் கருமீதி யுக்தோ மன்னே தத்துவ வித்து ஆ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது சொல்ல போனால் அத்வைதத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு சாலிடாக தெரியணும் இல்லடி எங்கே ரசிக்கிறது அத்வைதத்தை ரசிக்கிறதுக்கு இதைத்தான் விசிஷ்டாத்வைதும் கேட்கிறார்கள் சிஷ்டாத்யத்தையும் மற்றவர்களும் கேட்கணும் அந்த இதில் இதெல்லாம் கிடையாது அப்படின்னா அவர்கள் இந்த வேதம் புரியல இது ஞான ரூபங்கிறது புரியல அது எதோ அனுபவ ரூபமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால்தான் இந்த கேள்வியே வருது சொல்லப்போனால் துவைத்தம் நன்னா தெரியணும் சொல்லப்போனால் மிந்தியாவது சரியாக தெரியாமல் இருந்திருக்கும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் கேஷுவலாக உலகத்தை பார்த்துட்டு இருந்திருக்கும் சாதாரண சீரியஸாக இருந்திருக்காது வேதாந்தம் படித்தப்போ எல்லாமே தெளிவாக தெரியும் சாதாரணமாக ஒருத்தர் பேசினா கூட அதுக்கு என்னெல்லாம் அர்த்தம்னு மனசு யோசிக்க ஆரம்பிக்கும் அது எதுவும் சாதாரணமாக கேஷ்வல்லாம் சொல்லி வச்சுருப்பாள் அது இப்படி இருக்கிறதுனால தானே இப்படி பேசுகிறான் அப்படின்னுலாம் கூட தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னால் புத்தி ரொம்ப சூக்மாயிடுது ரொம்ப புத்தி சூக்ஷமானதுனால தைக்ஷ்ணியமானதுனால என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவ்வாகிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா மோர் சென்சிட்டிவ் ஆகிடுறோம்னா ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகிடுறது ஒரு ஒருத்தர் சொல்கிற சாதாரணமாக பேசினா கூட ஒன்றும் யோசிச்செல்லாம் பேசுகிறதில்ல இன்னமும் சாதாரணமாக பேசினா கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லை இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறான் இதுக்கு காரணம் என்னென்ன வேதாந்தம் படித்ததுனுடைய பிரயோஜனம் உலகம் இன்னும் நல்லா தெரிகிறதுன்னு உலகம் நன்றாக தெரியும் ஆகினாலும் இந்த அத்வைத ஜானத்தை ரசிக்கிறதுக்கே துவைத அனுபவம் இருக்கணும் துவைத அனுபவம் இருக்கணும் ஆனால் அந்த துவைதம் மித்தியாங்கிற ஞானமும் இருக்கணும் அத்வைத பிரம்மன் சத்தியம்ங்கிற ஞானம் இருக்கு ஆகையினால் இந்த ஞானத்தோட உலகத்தில் வாழ்கிறதத்தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேர் ஜீவன் என்ன அர்த்தம் சுகதுக்க அனுபவம் வரணும் ஆனால் சுகதுக்க அனுபவத்தை மதிக்கக்கூடாது அப்போ வரணுங்கிறது துவைத அனுபவம் அதை மதிக்காமல் இருக்கிறது மதிக்காமல் இருக்கிற போது இருக்கிற அனுபவம் ஆனந்தம் இருக்க அது பெருசாக சின்னதா சாதாரணமாக என்ன இல்லை இல்லை இல்லை அது தெரியவேப்படாது சுவாமிஜி அதுதான் ஹையஸ்ட் லெவல் அப்படி சொல்லி அது கடைசியில் அது சமாதிக்கு வரும் அது கடைசியில் அது சமாதிக்கு வரும் சமாதி வேணும்னா பண்ணிக்கோங்கோ யார் வேண்டான்னு ஆனால் வந்து சமாதியில் தான் அத்வைத அனுபவம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்லலை ஆச்சாரங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதை வந்து நிறைய ஆச்சாரங்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புஸ்தகம் வேறு சொல்கிறார் அப்படி பார்த்தா விவேக சூடாமணியில் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன்னு கேட்பேன் நிறைய பேர் எனக்கு அதெல்லாம் தெரியும் அதுக்கு அதுக்கு வேறு பதிலெலாம் வச்சுன்னு இருக்கும் அப்புறம் ஜீவன் முக்தி விவேகமெல்லாம் இருக்கேன் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பேன் ஆனால் நிறைய இது இந்த ரெண்டு குரூப் நமக்குள்ளேயே இருக்குது அத்வைதிகளுக்குள்ளேயே இருக்கு வேற எங்கேயும் போவேன் அத்வைதிகளுக்குள்ளேயே இருபத்தஞ்சு அவாந்திர பேதன் சொல்கிறேன் சித்தாந்த லேச சங்கிரத்தில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது இது வந்து பிரதிபிம்பவாதம் ஆபாசவாதம் தகராறே ஓயமாட்டேங்கிறது அதே ஃப்ரிஷாக அதுவே நிறைய சொல்கிறாரு போட்டு ஆனால் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக உள்ளே போகலை ஆனால் நம்ம சொல்கிறது என்ன புரிஞ்சுக்கோ உங்களுக்கு சமாதி வேணும்னு ஆசையாக இருந்தால் பொண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் சமாதியில் தான் அத்வைத அனுபவம் கிடைக்கும் அத்வைத ஞானம் கிடைக்குங்கிறதெல்லாம் தப்பு சமாதியில் லோக அனுபவம் நீங்கிடுறதே தவிர அங்கே ஒன்றும் அத்வைத ஞான உதயமெல்லாம் அங்கே கிடையாது அது தூக்கத்திலேயே நமக்கு அந்த அனுபவம் இருக்குது அது சில பேருக்கு வந்து மனசு என்னதான் மித்யா மித்யான்னு சொன்னாலும் அவர்களால் அதை ஜீர்ணிக்க முடியல ஏன்னா மனசு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கு மனசு வந்து சாஸ்திரம் என்ன சொல்லிடுறது மனசை மித்யா மித்யான்னு சொல்லிட்டு இருக்கு மித்யான்னு சொன்னால் அது மதிச்சு என்னதுக்கு நீ தியானம் பண்ணிட்டுருக்க யோகம் பண்ணிட்டுருக்க கேள்வி பயமாத்தான் இருக்கும் எப்ப மிச்சியான்னு தெரிஞ்சாச்சோ மனசு மிச்சியான தெரிஞ்சதுக்கு பிறகு நான் அழிக்கணும் நினைக்கிறியா என்ன பதில் சொல்றது மனசம் நினைக்கிறியா மிச்சியான் இல்ல இல்ல இது வியாபகாரிக சத்தியமாக நினைக்கிறேன் வியாபகாரிக சத்தியமாக நினைக்கிறேன் அதனால் வியாபகாரிக்கமாக அது வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு பாரமார்த்திய வியாபாரிகம் எதுக்குன்னே விவசாய புரியலேன்னு தான் சொல்ல முடியும் அப்போ மித்யாங்கிற ஞானமே விவகாரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்போ அது என்ன மித்யாவாக இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் மித்யாவாக இருந்தாலும் சுவாமிஜி அதை அஃபெக்ட் பண்ணுறதேன்னா அப்போ நீ மித்யாங்கிறத சரியாக புரிஞ்சுக்கலுன்னு அர்த்தம் மித்யானா மித்யாதான் ஆனால் அதுக்கு தேவைன்னு சொன்னால் இது பெரிய வாதமாகிடும் ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதுக்காக வேண்டி சமாதி பழக வேண்டாம்னு சொல்லலை ஓணுன்னா பண்ணிக்கோங்கோ நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம் ஆப்ஷன் இல்லை சுவாமி எனக்கு மனசு ரொம்ப என்ன தான் நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியல அதுக்கு தனியாக கொஞ்சம் சமாதி அபியாசங்கள்லாம் அவசியம் தேவைதான் அப்படின்னா பரமானந்தமாக பண்ணுங்க தீர்க்காயுஷ்மான் பவ நன்றாக செய்யுங்கள் ஆனால் ஒரு கண்டிஷன் சமாதி பழகாதவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது சமாதி பழகாதவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஞானம் இருக்கு ஞானந்தான் முக்கியம் அந்த சமாதி பழகிறவன் ஞான பலத்துக்காக வேணாம் பண்ணுறான்னு சொல்லலாமே தவிர ஞான பலம் வந்து சமாதி பண்ணாட்டாலும் விவகாரத்தில் அடிபட்டாலே வந்துடும் ரெண்டும் இருக்கு விவகாரத்தில் அடிபட்டு ஞானபலம் வர்றதும் இருக்குது விவகாரத்தில் அடிபடாமல் போய் எங்கேயோ ஒரு குகையில் உட்காந்து தியானம் பண்ணி ஞான பலம் வரதும் இருக்குது ரெண்டுக்கும் இது ரொம்ப ட்ரெமெண்டஸ் மெச்சூரிட்டி வேணும் அதாவது விவகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நல்ல பலம் வேணும் விவகாரம் பண்ணுறத்துக்கும் பலம் வேணும் அதை வந்து நாம் வந்து அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ரெண்டுக்கும் அது சில பேருக்கு விவகாரம் பண்ணாமல் இருக்கிறது முடியும் சில பேருக்கு விவகாரம் பண்ணுறதுக்கும் முடியும் ரெண்டுக்கும் பலம் இல்லை இதை வந்து இடையில் நான் சொன்னேன் இந்த விஷயம் அத்வைத்தங்கிறது ஒரு நிலை கிடையாது இந்த இந்த வார்த்தைக்கு தான் போனேன் அத்வைத்த அத்வித்தீய பாவே ஸ்திதே கதம் பூஜா விதீயத்தை அத்வைத நிலைக்கு போயிட்டா எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அதை ரெண்டு அர்த்தமாக நம்ம பண்ணிட்டோம் அத்வைத ஞானத்தை தெரிஞ்சின்ற பிறகு அதோட ஆனந்தம் வெ வெளிப்படும் சர்வம் பிரம்மமயம் எல்லாரையும் பார்க்குறது பேசுறது ஏன்னா கீதையிலே பகவான் சொல்கிறார் இந்த ஞானத்தோட இது பிரயோஜனம் என்னென்னா அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்ச நிர்மமோ நிரகார சமதுக்குக்சமி இது விவகாரமாக இல்லையா சந்தேகமாக இருக்கா சர்வபூதானாம் அத்வேஷ்டத்துவம் சமாதவு வா விவஹாரேவா விவஹாரையவா சர்வபூ அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருண ஏவச்ச இந்த வாக்கியங்களெல்லாம் பார்த்தா தெரிகிறது ஞானி அதுக்கப்புறம் வேறு வேணால் இவர் இவர் வேறு பாஷையில் சொன்னாலும் சொல்லுவார் சமாதியிலருந்து வியுத்தான அவஸ்தைக்கு வந்தப்புறேன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஒரு அப்படி சொல்கிறாளோ எனக்கு தெரியாது ஏன்னா வியுத்தான அவஸ்தேன்னு ஒன்று இருக்குது சமாதியிலேருந்து எழுந்ததுக்கு பிறகு அப்படி சமாதியில் இருக்கிறது வேறேன்னு சொன்னாலும் சொல்லுவாழோ என்னவோ எனக்கு திடீர்னு அந்த சந்தை எனக்கே வருது ஆனால் அப்படி சமாதியில் இருந்து தான் ஆனால் கம்பல்சரி கிடையாது கட்டாயம் கிடையாது சமாதிங்கிறது ஆப்ஷன் தான் என்னென்னா ஒருவேளை வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி சமாதானம் வேணும்னு சொல்கிறோம் சமாதானம் சரியாக இல்லைன்னா அறவுரையாக இப்படி இப்படி இருக்குதுன்னு வச்சுங்கோலேன் வேதாந்தம் படிக்கிற போது படித்ததுக்கு பிறகு வேணும்னா பண்ணுறதுனா பண்ணிட்டு போதும் ஆனால் அந்த நிலை வேற இந்த நிலை வேற கிடையாது ரெண்டும் ஒரே நிலை தான் பாம்பு ஒரே நேரத்தில் இருக்கா ரெண்டு நேரத்தில் இருக்கா நம்ம விடப்படாது கயிறும் பாம்பு ஒரே நேரத்தில் இருக்கா ரெண்டு நேரத்தில் இருக்கா இல்லை பாம்பை பார்க்குற போது கயிறை காணும் கயிறை பார்க்குற போது பாம்பை காணும் சரி அதை விட்டுருங்க கயிறு பாம்பாக தகராறு கொஞ்சம் இந்த மரத்தை மறைத்தது மாமதையானை மரத்தில் மறைந்தது மாமதையானை இருக்கு இது ரெண்டு அனுபவம் சமகால அனுபவமாக வேறு காலத்தில் அனுபவமாக சமசத்தாவா விஷமசத்தாவா சமசத்தாவா விஷமசத்தாவா சமசத்தா ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் இருக்குது யானையை பார்க்குற போது மரத்தை காணும் மரத்தை பார்க்குற போது யானையை காணும் அப்படி சொல்கிறோம் ஆனால் மரத்தை பார்க்குற போது யானரூபமாக இருக்கிற மரத்தை தான் பார்க்குறோம் மரத்தை பார்க்குற போது கூட யானரூபமாக இருக்கிற மரத்தை தான் பார்க்குறோம் அப்படியே பிரம்மத்தை பார்க்குற போது கூட ஜகத்ரூபமாக இருக்கிற பிரம்மத்தை தான் பாதுகாப்பு நீங்கள் தான் சரியாக பண்ண பாருங்கள் ஆனால் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நிறைய வியாக்கியான விளக்கம் சொல்லித்தான் ஆகணும் அது எப்படி சுவாமிஜி அபேதமும் பேதமும் ஒரே நேரத்தில் அனுபவமாக இருக்குன்னு சொல்கிறேள் அபேதமும் பேதமும் ஒரே நேரத்தில் அனுபவமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அப்படி தான் இருக்கும் பேம் தெஞ்சிட்டே இருக்கும் பேதத்துக்கு சத்தியவ புத்தி இல்லாதது தான் அபேத ஜானம் பேதம் வந்து கண்ணு காட்டின்னு இருக்கும் பேதத்துக்கு சத்தியத்துவ புத்தி இல்லாமல் அபேதத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்கறது தான் அத்வைத அபேத அதுக்கு நல்ல உதாரணம் காணல் நீர் உதாரணம் சொல்கிறோம் காணல் நீர் உதாரணத்தில் வந்து கண்ணுக்கு காணல் நீர் தெரிகிறது ஆனால் அறிவு சொல்கிறது அது பொய்ன்னு சொல்கிறது அறிவதை பொய்ன்னு சொல்ல அதே மாதிரி இந்த கண் உலகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கும் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுப்திரனுபூயத்தே போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபூயதே மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே அறியாமையினால உலகம் மறக்கிறோம் தூங்குற போது அப்போ அதுக்கு பேர் சுசுப்தின்னு பேர் புத்தினால உலகத்தை மறக்கிறோம் மறக்கிறோம்னா என்ன அதுக்கு சத்தியத்துவத்தை விட்டுடுறோம் அதுக்கு பேர் துரியம்னு பேர் அதில் இந்த அத்விதீய பாவே ஸ்திதேங்கிற வார்த்தைக்காக இந்த விளக்கம் நான் தந்தேன் நான் இதை வந்து திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன் இது வந்து கிரமமாக சாஸ்திரத்தை பட விடாமல் பொறுமையாக படிக்கிற போது தான் இந்த கிளாரிட்டி தெளிவுங்கிறது நமக்கு பிறக்கும் நம்ம அதுலேயே ஊரிண்டே இருந்தோம்னா புழங்குறதுங்கிற பாருங்க அது நம்ம நம்ம கலோக்கியல் பாஷை புழங்கிண்டே இருந்தால் அதுலேயே பழகின்ற அந்த பழகின்றே இருந்தாங்கிறதா புழங்கின்றே இருந்தால் ஆயிடுத்துது புழங்கின்றே இருந்தால் பழகின்றே இருந்தால் இந்த கிளாரிட்டி தெளிவு வந்துட்டே இருக்கும் ஒரு நாள் வந்துட்டு ஒன்றுமே புரியலன்னு ஒரு நாள் வந்துட்டு ஒன்றுமே புரியலன்னா அப்போ அதனால் என்னென்னா சுவாமிக்கு தெரியலேன்னு விட்டான் எப்படி இல்லை ஒரு நாள் வந்தால் எப்படி புரியும் அதனால் வந்து என்னென்னா இந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஏபிசிடி படிக்கிறதுக்கே இத்தனை நாள் போவேன்ட்டுருக்கு திரும்ப திரும்ப இந்த லௌக்கிக வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை பாடுபடுறான் இந்த ஆத்தியாத்மிக வித்தியை பிரம்ம வித்தியக்கு வந்து அதுக்குன்னு நேரத்தை கொடுக்க வேண்டாமோ சிந்திக்க வேண்டாமோ ஆகவே ஸ்திதே கதம் பூஜா விஜியத்தே அகண்டே சச்சிதானந்தே கண்டவே இல்லை பிழவே இல்லாத சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் தூய இருப்பு தமிழில் அப்படி சொல்லுவோம் ஒன்று ஒன்று விளக்கம் சொல்லி தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டவன் வேதாந்தத்தில் ஏற்கனவே பரிச்சயம் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் சச்சிதானந்தமாக இருக்கிற அகண்ட பரபிரம்மன் நிர்விகல்பைக்க ரூபிணி ஒருவிதமான விகல்பங்கள் கிடையாது வேற்றுமைகளே கிடையாது நிர்விகல்பைக்க ரூபிணி அத்விதீயபாவே ஸ்திதேப்பி கதம் பூஜாவிதீயத்தை இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகும் பூஜை என்பது எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய வேண்டும் என்பது கேள்வி அதை அவனே விளக்கி சொல்கிறான் சிஷ்யனே அவர் கேட்ட உடனே குரு கொஞ்சம் சும்மா பார்க்குறார் அவனை அப்படி நாம் கற்பனை பண்ணிக்கிறேன் திடீர்னு வந்தான் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் பன்னெண்டு இருந்தவனுக்கு இந்த வேதாந்தம் வேதாந்தம் படித்து புரிஞ்சு போயிடுது இல்லை ஒன்றுனா அவன் எப்படா பூஜை வெள்ளான்னு காத்துட்டுருக்கான் போல் இருக்க தாய்மான்வர் சொல்லுவார் பண்ணேன் உனக்கான பூஜை பண்ணேன் உனக்கான பூஜை நான் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன் ஏன் நான் புஷ்பத்தை நீ தெரிகிற அதை எப்படி பொறிச்சு உனக்கு போடுறதுங்கிற பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பணி மலர் எடுக்கவும் நன்னேன் அந்த புஷ்பத்தை பொறிக்க எனக்கு மனசு வரலை ஏன்னா புஷ்பத்தைவா தான் நீ தெரிகிற இதை பிடுங்கி உனக்கு போடணுமா என்ன அப்படிங்கிறார் தாய்மானவர் இது ஒரு இன்னும் சதாச்சாரம் அனுசந்தானத்தில் கூட ஒரு இது இருக்குது என்ன பாருன்னா தேகோ தேவாலயப் புரோக்தா தேவோ தேஹி நிரஞ்சனா அர்ச்சிதர் சர்வபாவேன சுவானுபூத்தியா விராஜத்தை சதானுசாரானுசந்தானம் பதிமூணாவது ஸ்லோகம் சதாச்சாரானுசந்தானம் சதாச்சார அனுசந்தானம் சந்நியாசிகள் சதாச்சாரம் என்ன அப்படின்னு அது சொல்லுகிறது அனுஷ்டா தர்மா ஆச்சாரம்லாம் என்னன்னு சொல்லுகிறது தேகோ அது பாருங்கள் அந்த ஸ்லோகம் தேகோ தேவாலயப் பிரோக்தா உடம்பு தான் தேவாலயம் தேஹி தேவோ தேஹி நிரஞ்சனா தேகி தேவன் யாருன்னா தேஹி தான் நிரஞ்சனா தேவா அர்ச்சேன வத்துவ சர்வா பூத்தி ஆமேவா பூத்து ஆன தோ நுப்ஸாத்தனூத்தாத்மீட்சத்தை சமதர்ஷன வோமா பசியம பசம் நணசியா சஜனே நணிய போன்ற ஷ்லோக்கங்கள் அல்லா சர்வாத்மபாவத்தை சொல்லுகிறது அர்ச்சித சர்வபாவேன சுவானுபூத்தியா விராஜத்து தன்னுடைய அனுபூதியினால் அவன் பிரகாஷிக்கிறான் அப்படின்னு சதாச்சாரானுசந்தானம் சொல்லுகிறது தமிழ்லேயும் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனநீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே இதுலேயும் நிறைய வரப்போகிறது பார்க்க போகிறோம் போகிறோம் ஒரு ஒரு ஸ்லோகமாக சீக்கிரம் போகணும்னு நினச்சி நினச்சே கம்மியாக போயிட்டுருக்கு அவன் கேட்குறான் அவனுக்கெல்லாம் உபச்சாரங்கள்லாம் தெரியிறது நிறைய படிச்சுருக்கிறதுனால பூஜை பன்னெண்டு பழக்கத்தில் இருக்கிறதுனால ஆவாகனம் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமநீயம் ஸ்நானம் வஸ்திரம் உபவீதம் சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது எல்லாம் உபச்சாரங்கள்லாம் இருக்குது சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது அக்ஷதம் போடுறது புஷ்ப மாலை சாத்துறது அப்புறம் அர்ச்சனை பண்ணுறது தூபம் காட்டுறது தீபம் காட்டுறது நைவேத்தியம் பண்ணுறது அப்புறம் தீபாராதனை பண்ணுறது அதுக்கப்புறம் பிரதக்ஷணம் பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது ஸ்தோத்திரம் பண்ணுறது இதெல்லாம் எப்படி சுவாமி இந்த விஷயத்தில் செய்கிறது இந்த அரூப பூஜையில் நிர்குண பூஜையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் ஸ்லோகத்தை படிப்போம் அதுக்கு பிறகு பூர்த்தி பண்ணோம் பூர்ணஸ்யாவாக குற்ற சர்வாதாரஸ்யாசனம் ஸ்வச்சஸ்ய பாத்தியமர்க சுத்த சாச்சமனம் குதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு பழக்கம் உள்ளதான் பூஜைங்கிறது பூஜை பண்ணணும்னா முதல்ல சகுன பூஜை எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது சகுணபரமாக பண்ணுற பூஜையே என்னென்னா சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் அவருக்கு எப்படிலாம் நம்ம மரியாதை பண்ணுவோமோ உபச்சாரம் பண்ணுவோமோ அப்படியே பகவானுக்கும் நம்ம செய்கிறது ஒரு பயந்த பாவனை அதனால் நம்ம மனம் தூய்மை அடைகிறது மனம் பக்குவப்படுகிறது அதிருஷ்டமான சில சக்திகள் நம்முடைய மனதின் பலத்துக்கு துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபலத்தை நமக்கு கொடுக்கிறது நமக்கு இந்த அதிர்ஷ்ட சக்தியில் நிறைய விசுவாசம் இருக்கு அதிர்ஷ்டமிஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மனஃபலம் ஆகையினால வந்து கர்மாவுக்கு பலன் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் நம்ம இப்போ பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு இறைவன் நமக்கு அருள் புரிவார் நான் நான் பாட்டுக்கு சாதாரணமாக தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார்னு எத்தனையோ ஆ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் நான் அதில் அப்படியே எனக்கு ஒன்றும் விவரம் இல்லை எல்லாரும் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் நானும் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாளில் இறைவன் என்னை ஆட்கொண்டு விட்டான் தேனா இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் அருள் செய்தான் நிறைய மகான்கள் சொல்லுகிறார்கள் இவன் சொல்கிறான் பூர்ணஸ் ஆவாகனம் குத்திர எங்கேயும் வியாபகமாக இருக்கார் பூர்ணமாக இருக்கார் அவரை எப்படி ஆவாகனம் பண்ணுறது குத்திர கீதையில் பகவான் சொன்னார் அவ்வக்தம் வியக்திமாப்பம் பஜந்தே மாம் அன் மன்னியே மாம் அபுத்தயா நான் வந்து உண்மையில் எனக்கு வக்தமே எனக்கு ரூபமே கிடையாது ஆனால் இந்த முட்டாள்கள் எனக்கு வந்து ரூபத்தை நினைக்கிறார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு ஆனால் அபுத்தயான் நான் முட்டாள்கள் அதுதான் அங்கே இது முத்தாள்கள்னு யாரை சொல்கிறாங்கன்னா சகுன பூஜை பண்ணுற பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வியம் வக்தி மாபன்னம் மன்னந்தே மாம புத்தயா அதில் ஒரு லெவலில் வந்து அதை வந்து நாம் கடந்து நாம் செல்லுகிறோம் இல்லை பூர்ணச ஆவாகனம் குத்திர ஆசனம் கொடுத்ததுக்கப்புறம் காலை அலம்புறோம் பாத்தியம் பண்ணுறோம் அப்புறம் சொல்கிறார் எங்கும் நீக்கமர நிறைந்தவரை எப்படி ஆவாகனம் செய்வது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பொருளுக்கு எப்படி ஆசனம் கொடுப்பது ஸ்வச்சஸ்ய பாத்தியம் அர்கத்தஸ்ய ஆச்சமனம் குதஹா எப்படி செய்கிறது அதான் ஸ்வச்சஸ்யனால் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கார் நமக்கு வந்து உடம்பில் அழுக்கு இருக்குது மனசுலேயும் அழுக்கு இருக்குது உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறோம் மனசில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக மந்திரபூர்வமாகவே ஸ்நானம் பண்ணுறோம் ஸ்நானம் பண்ணுற போதே மந்திரபூர்வமாகவும் ஸ்நானம் பண்ணுறோம் என்மே மனசாவா சா கர்மணாவா துஷ்கிருதம் கிருத்தம் தன்னை வருணோ ப்கஸ்பதி சவிதா சூனந்து புனப்புன அகமரஷண சூக்தம் போன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணுறோம் ஸ்நானம் பண்ணுறது வந்து மனசில் இருக்கக்கூடிய பாப்பங்கிற அழுக்கு போகிறதுக்காக மந்திரபூர்வமாக ஸ்நானம் பண்ணுறோம் ஆக இந்த சரீரத்தில் இருக்கிற மலம் நீங்கிறதுக்காக ஜலஸ்நானம் மனசில் இருக்கிற அழுக்கு நீங்கிறதுக்காக மந்திரபூர்வமாக ஸ்நானம் பண்ணுறோம் சொல்கிறா கால அலம்புறது சுத்தமான அந்த பகவானுக்கு காலே கிடையாது அபானி பாதோ ஜவனஹான்னு சொல்லியிருக்கு அதில் பாதமே இல்லாத பகவானுக்கு எங்கே பாத்தியம் கால அர்கியம் கையே கிடையாதவருக்கு ததப்பாணி பாதம் அப்படி சொல்லியிருக்கு கையில் எங்கே அர்கியம் விடலான்னா கையை காணும் அர்க்கம் விடுறது எப்படி அப்புறம் ஆச்சமனம் குத்தகா ஆச்சமனம் பண்ணுறது வந்து நம்முடைய மனசு சுத்தமாகணுங்கிறதுக்காக தான் ஜலத்தை அச்சுதா ஜனமகா அனந்தா ஜனமகான்னு குடிக்கிறது மனசு சுத்தம் அந்த பாவனை இல்லை இந்த பாவனை எல்லாம் தான் நம்மளை காப்பாற்றுறது இந்த இந்த ப்ரோக்ராமை விட்டுட்டு இப்போ என்னென்னா அதுக்கு யாரோ சொல்கிறார் ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஆஃபீஸில் என்ன ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது என்னென்னா அதுக்கு என்ன ஃபிஷ் வாட்சிங்கா கொஞ்சம் நேரம் மீனெல்லாம் பார்த்துருங்கோ இந்த டென்ஷன்லாம் ரிமூவ் ஆகிடும் அதை இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுது அவனுக்கு அப்புறம் இன்னொன்று சொல்கிற வந்து இங்கே வந்து இந்த டேபிளில் இன்னமும் வச்சுருக்காது அந்த பிளட்டு சொட்டுற மாதிரி பண்ணுறா அது அது ஒன்று வச்சுருக்க அதை சொட்டிக்கிண்டே இருக்கணும் அந்த இந்த செகப்பு தண்ணி மேலே இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டி சொட்டி விளருது இது அடியில் அது டைம் பார்க்குறதுக்குன்னு சொல்கிற அது வந்து என்னது டென்ஷன் ரிமூவ் ஆகாது டென்ஷன் ரிமூவ் வராது அந்த மண்ணு கொட்டுற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன் பேசாமல் எழுந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணுவாயா அது இன்னும் என்னவோ பண்ணுறது சந்தியாவந்தனம் பண்ணணும்னா எப்படி பண்ண சந்தியாவந்தனம் பண்ணினால் டென்ஷன் போயிடும் ஆனால் சந்தியாவந்தனம் டென்ஷன் போக்குங்கிற எண்ணத்தோடு பண்ணணும் இல்லை சுவாமிஜி சந்தியாவந்திரம் பண்ணுறதே எனக்கு டென்ஷன் தான் பண்ண வேண்டியிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் அதேவா சொல்லுவா தமிழில் ஒரு சொல்லுவாள் அதாவது பேயை ஓட்டுறதுக்கு கடுகு மந்திரின்னா கடுகுக்குள்ளேயே பேய் பூந்துட்டா என்ன பண்ணுறது சரி அதுதான் நம்பிக்கை வந்து மணி ஆகிடுறது வந்து முஸ்லீம் எல்லாம் கூட ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொடறாங்கிறா இந்த மணி வந்து அடித்தாச்சின்னு சொன்னால் அங்கங்கே உட்கார்ந்துவிடும் நம்ம வந்து சந்தியா வந்தன்கிறது கௌரவ குறைச்சலாக வேற போயிடுது சில பேருக்கு இதெல்லாம் கௌரவ குறைச்சலாக போயிடுது கடவுளை வழிபடுறதுங்கிறது கடவுள் நம்ம வழிபாட்டை எதிர்பார்த்தா இருக்கார் அவர் அவர் ஒன்றும் கிடையாது நம்ம வழி கடவுளை வழிபடுறதுங்கிறது நிறைய பேருக்கு அது புரியலை எதுக்காக வழிபடணுன்னு புரியலை அது வந்து கௌரவ குறைச்சலாக நினைக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இது தான் நமக்கு இதுக்காக நான் வந்து நெர்குண பூஜைன்னு வச்சுன்னு சகுணத்தை சொல்லியிருக்கேன் கொஞ்செல்லாம் அதில் அட்லீஸ்ட் இதெல்லாமாவது பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு விஷயம் ஆச்சாரியாள இதை சொல்லியிருக்கான்னு சொன்னாலும் முதல்ல சகுணபரமான விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும் மேலும் உள்ள கருத்துக்களை நாளை வகுப்பிலே நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் நாளை நிறைய ஸ்லோகங்களெல்லாம் வாசித்து நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் இந்தளவிலே இன்று பூர்த்தி செய்கிறேன் भेद ம் ஈரோருமேதி மூதவி வோமவதுவா திணாமூரா ஹரி ஓ